வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கடுமையா முயற்சி பண்ணிக்கணும் சிலர் இறைவனை அடையணும்னு பல்வேறு முயற்சிகள்ல ஈடுபடுவோம் சிலர் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம் இன்னும் சிலரோ பணம் சம்பாதிக்கணும் சிலருக்கு பேரும் புகழும் அடையணும்னு எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம ஈடுபடுறது ஆனால் இது எல்லாமே நம்ம அடையவும் முடியும் இது எல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்தி ஆயிடுமா அல்லது வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருமா அல்லது வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைச்சிருமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் கேளுங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அதுதான் அவனோட இலக்கா இருக்கும் ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓகே நம்ம வந்து மாநிலத்துல முதலிடம் வந்துட்டோம் போதும் படிப்பு இல்லைன்னு எதுலையுமே நமக்கு ஒரு மனதோ மனம் மனமுகந்து நம்ம அதை ஏத்துக்கிறது இல்லை ஆனால் எல்லா முயற்சிகளை விட சிறந்தது என்ன தெரியுமா தம் குடும்பத்தோடு தம் மனைவியோடு தம் குழந்தைகளோடு அமைதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவருக்கு உண்மையிலேயே மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில மன நிம்மதியோடு வாழ்வார் அப்படிங்கிறது வள்ளுவருக்கு உண்மை அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார் இயல்பான இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர் வேறு பல முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவரை விட மகிழ்ச்சியாகவும் திருப்தியோடும் வாழ்வார்னு சொல்றார் அதுதான் சிறந்தது எல்லா முயற்சிகளை விட நல்ல இல்லற வாழ்க்கையை வாழ்றதுதான் சிறந்த முயற்சின்னு வள்ளுவர் சொல்றார் அதனால வள்ளுவருடைய மொழியை நாம் மெய்ப்பிக்க முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை நாற்பத்தி ஆறு இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை மீண்டும் குரல் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை குரல் எண் நாற்பத்தி மன்னிக்கவும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி